பெண் பிறவியும் பிந்து விளக்கமும் ஆணிடத்தில் பிந்து விளக்கம் மூன்று பங்கும் பெண்ணிடத்தில் பிந்து விளக்கம் நான்கு பங்கும் இருப்பதால் பெண்களுக்கு தலை புருவம், இமை கீழ் மேல் மூக்கின் உட்புறம் மூலம், லிங்கஸ்தானம் இவை ஏழு ஸ்தானங்கள் தவிர மற்ற இடங்களில் ரோமம் தோன்றாது அருகியிருக்கும் பெண்களுக்கு ரோமம் தோன்றாமல் இருக்கிற இடங்களெல்லாம் பிந்து விளக்கமாகிய பிரகாசம் ஜாஸ்தியாக இருக்கும் பெண்களுக்கு பிந்து இருக்கிற ஸ்தானம் மூன்று வாய் மார்பு ஸ்தனத்தின் கீழ் உரோமம் தோன்றுவது தத்துவ சாமானிய ஜீவன் விசேஷ ஜீவன் சாமானிய ஜீவன் விசேஷ ஜீவன் ஆக இரண்டு இவற்றில் சிறந்தது சாமானியம் தாழ்ந்தது விசேஷம் ஜீவன் இரண்டென்பதற்கு விவரம் ஆன்மகாரணம் சாமானியம் ஆன்மகாரியம் விசேஷம் சாமானியம் என்பது ஆன்ம அறிவு விசேஷம் என்பது மன அறிவு இது இருக்கின்றது பூர்வம் என்பது லிங்கஸ்தானம் உத்திரம் என்பது விந்துஸ்தானம் சிருட்டி முதலியவைகளுக்கு காரணம் லிங்கஸ்தானம் ஆகையால் சாமானிய ஜீவனே காரணப்பட்டு விசேஷ ஜீவன் காரியப்படும் விசேஷ ஜீவ சம்பந்தமில்லாத பட்சத்தில் சிறுட்டி நடவாது இது சாதாரணம் அசாதாரணத்தில் சம்புபக்ஷ சிறுட்டியில் சாமானிய ஜீவனை கொண்டே விசேடத்தை வெளிப்படுத்தி கொள்வது சாமானியம் சந்தானமாதலால் விசேடம் உள்ளடங்கியிருக்கின்றது நகத்துக்கு சந்தானம் அடியும் விசேஷம் வளர்ச்சியும் போலவாம் மிருகாதிகளுக்கு சாமானியம் காரியப்படாததனால் சாமானியம் இல்லை என்று சொல்லப்பட்டது கடவுள் காரியப்படுவது கடவுள் ஆன்ம வியாபகமாகிய மனித தேகத்தில் காரியப்படுவது உத்தமமாக இருக்க சிலா விக்கிர பூத தாறு முதலியவைகளில் வெளிப்படுத்திக் கொள்வது மந்த நியாயம் அதில் தோன்றி அனுகிரகிப்பதாக சொல்லுவது ஜாலம் காய்ந்த கட்டையனிடத்தில் அக்னி அதிசீக்கிரம் பற்றுதல் போல் பக்குவர்களாகிய ஜீவர்களிடத்தில் கடவுள் அருள் வெளிப்பட்டால் சுத்தமாதி மூன்று தேகசித்தியும் அத்தருணமே வரும் பக்குவம் இல்லாதவர்க்கு அருள் செய்தாலும் வாழையினிடத்தில் அக்கினி செல்வது போலவாம் ஆதலால் கடவுள் அருள் வெளிப்படுவதற்கு முன் அபக்குவர்கள் தங்கள் செயற்கையாகிய ராகதுவேஷாதி அசுத்தங்களை போக்கிக் கொள்வது உத்தமம் கோபம் சினம் வெகுளி என்பவற்றின் பொருள் சினம் உள்வேக்காடு புடநியாயம் போல் இது தேகத்தை சீக்கிரம் நஷ்டஞ்செய்யும் வெகுளி மீசை துடித்தல் கண் சிவத்தல் கை கால் உடம்பு துடித்தல் முதலாகியவற்றை வெளிப்படையாக காட்டுதல் இதுவும் ஆயுளை நஷ்டம் செய்யும் ஆகையால் எந்த வகையிலும் கோபம் கூடாது அதை அவசியம் ஒழிக்க வேண்டியது காம குரோதாதிகள் முதலிய பெருங்குறைகளை அவசியம் நீக்க வேண்டியது காரணம் என்பது கரண சம்பந்தமுடையது கரணம் என்பது ஒற்றுமை வேற்றுமை தொழில் உடையது மட்குடத்தை போல் லக்ஷணம் அடையாளம் லட்சியம் அடையாளத்தை உடையது அங்கம் லக்ஷணம்